واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد نبيك ورسولك النبي الامي وعلى آله وصحبه وسلم اما بعد فقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم اللہ الرحمن يا عبادی اسرفوا على انفسهم لا من رحمت اللہ. ان اللہ ذنوب جميعا العلي العظيم அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அல்லாஹுவை பயந்து தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் பிரமபாலுடைய மாதத்தின் நடுப்பகுதிக்கும் சலாம் சொல்லிவிட்டு இரண்டாவது அரைவாசி பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம் காலம் வேகமாக சுரண்டு நாட்கள் எங்களை விட்டும் மிக வேகமாக பிரிந்து கொண்டிருக்கிறது எப்படி ரமபானை வரவேற்போமோ இதே போன்று ரமபானை அனுப்பி வைப்பதற்கும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கடன் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்களை விட்டும் நகன்று போன கடந்து போன பதினேழு ரமபான்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது ஒரு வியாபாரி வியாபாரம் செய்துவிட்டு நாலாந்தம் கணக்கு பார்ப்பது போன்று நாலாந்தம் அவருடைய கணக்கு வழக்கை அவர் முடிந்து கொள்வது போன்று ஐயாமத்துடைய நாளையில் உங்களிடத்தில் உங்களுடைய ரப்பும் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களையே ஒரு கணம் கேட்டு பார்த்துக் கொள்ளுங்கள் செல்ஃபாக தானாக நான் எப்படி இருக்குகிறேன் இந்த நோன்பை ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது இந்த நோன்பு ஆரம்பிக்கப்பட்டு பதினேழு நாட்கள் கடந்து விட்டது பதினேழு நாட்களாக நான் ஒரு டாக்டரிடத்தில் மறந்து குடித்தேன் வைத்தியம் செய்தேன் பதினேழு நாட்களிலும் எந்த மாற்றத்தையும் காணவில்லை என்றிருந்தால் நாங்கள் குறைந்த பத்தபட்சம் டாக்டரையாவது மாற்றி பார்ப்போம் மருந்தை மாற்றி குடித்து பார்ப்போம் அல்லது ஏதாவது பத்தியம் காப்பதில் குறைபாடு இருக்கிறதா என்று சொல்லி அந்த பத்தியனை கூட்டிக் கொள்ள பார்ப்போம் இப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே படைத்தவன் அல்லாஹ் ரமபானை பற்றிய குரானில் சொல்லும் பொழுது சொல்லுகிறான் தத்தப்பூன் நீங்கள் தப்புவாவுடைய மக்களாக வேண்டும் திகையச்சமுடிய மக்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த நோன்பை நான் உங்களுக்கு விதியாக்கியிருக்கிறேன் எனவே நாம் எங்களுடைய நோன்பை பற்றி எங்களுடைய திலாவத்து குரானை பற்றி எங்களுடைய துவாவை பற்றி எங்களுடைய தௌபாவை பற்றி எங்களுடைய உள்ளத்திலே உருவாகி இருக்கக்கூடிய இஸ்லாமிய உணர்வுகளை பற்றி நாங்கள் ஒரு கணம் பார்க்க வேண்டும் அது கூடியிருக்கிறதா குறைந்திருக்கிறதா அல்லது இருந்திடத்திலே இருக்கிறதா என்பதை பற்றி கொஞ்சம் சிந்திப்பதே மிக முக்கியமான ஒரு கடனையாக கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே ஈமான் என்று சொல்லக்கூடியது குறையும் நவிமார்களுடைய கூட்டிக் கொண்டே போவான் அது குறையமாட்டாது மலக்குமார்களுடைய ஈமான் ஒரே இடத்தில் இருக்கும் ஆனால் எங்களுடைய ஈமான் மனிதர்களுடைய ஈமான் எசீது அது கூடும் அது குறையும் நல்ல இடத்துக்கு வந்துவிட்டால் நல்லதை கேட்டால் நல்லதை பேசினால் நல்ல ஒரு சூழலுக்குள்ளே வந்துவிட்டால் எங்களுடைய ஈமான் எங்களை அறியாமலேயே கூடிக்கொண்டு போகும் பாவமான சூழல் பாவமான மக்கள் பாவமான இடம் அந்த இடத்துக்கு போகும் அன்புக்குரிய சகோதரர்களை தெரியாமலே எங்களை அறியாமலேயே எங்களுடைய உணர்வுகள் குறைந்து கொண்டு போக ஆரம்பிக்கும் எனவே நான் எப்பொழுதுமே எங்களுடைய ஈமானை கூட்டிக் கொள்ளக்கூடிய ஈவானை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஈமானை வளர்த்துக் கொள்ளக்கூடிய இஸ்லாமிய உணர்வுகளை உருவாக்கக்கூடிய இஸ்லாமிய உணர்வுகளுக்கு புத்திரியரக்கூடிய இடங்களுக்கு போவதும் அங்கே உட்காருவதும் அவைகளை செவிமறிப்பதும் அவைகளை பேசுவதும் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு கடமையாக அனுப்பிவிட்டு கிடைக்க மாட்டாங்க அல்லா சுகானகுத்தால மனிதன் ஒரு பெலகீனத்தை வைத்திருக்கிறான் மனிதன் பல வகையான பெலகீனங்களுக்கு மத்தியில் படைக்கப்பட்டிருக்கிறான் படைத்தவன் சொல்லிவிட்டான் மனிதனே நான் உன்னை பலகீனமானவனாகத்தான் படைத்திருக்கிறேன் பல வகையான பலகீனங்கள் இருக்கிறது மறந்து போகிறோம் யாதக சக்தியில் குறைவானவர்கள் உடல் பலத்தில் குறைவானவர்கள் இப்படியாக பல வகையான குறைகளை வைத்துவிட்டு அல்ல ஒரு முக்கியமான குறையை வைத்திருக்கிறார் அதாவது என்னவென்று சொன்னால் சந்தர்ப்பத்தை நழுக விட்டுவிட்டு கவலைப்படுவார்கள் பச்சுனுட்டியை மிஸ் பண்ணிவிட்டு சஞ்சலப்படுவார்கள் வருத்தப்படுவார்கள் அநியாயம் அதை செய்ய இருந்துச்சு சந்தர்ப்பத்தை நலகவிட்டு விட்டு யாரும் இருந்துச்சு நல்லது செய்ய இருந்துச்சு என்று சொல்லி கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடைக்க மாட்டார் அல்லாள் மிக தெளிவாக சொல்லுகிறான் அந்த أو تقول له أن الله هداني سبحان الله قرآن اللہ محطة لباح اللہ پیشت کران قرآن اللہ محطة لباح شتی کارت دکران مندرگلے صندر پمرد کردے اپچنو تیرد کردے وعنیمو الى ربکم اللہ من پکمہ حچرم بیوارنگل وعشنیمو لہو دینگل اونک کو وڑی پڑنگل اونک کو وڑی پڑنگل اونمیان مستینگل آخ ماری وڑنگل لے بال اسلام اللہ اونمیان اسلام உங்களுடைய அனைத்தும் இஸ்லாமாக இருக்க வேண்டும் உடை தொட்டு உடை உடுப்பதிலிருந்து அன்புக்குரிய சகோதரிமே எப்படி ஒரு ஜனாதாவை அடக்கம் செய்வதற்கு முன்னால் கபன் துணி எப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோமோ கபன் செய்வதற்கு முறையை இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது கபருக்குள்ளே கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு ஜனாதாவை எப்படி கபன் செய்து நீங்கள் அனுப்ப வேண்டும் நாங்கள் யாரும் கபன் செய்யும் பொழுது அன்புக்குரிய சகோதரமே பிரச்சனை பட வேண்டிய அவசியம் இல்லை சொன்னால் கபனை பத்தி செல்லம் வாஹு அலிவசல்லம் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களே இருளில்லாத ஒரு மார்க்கத்தை விட்டுவிட்டு சொல்லுகிறேன் எனவே நீங்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதில் யாரிடத்திலும் போய் பிச்சை வாங்க அவசியம் உங்களுக்கு ஏற்பட இது மிக தெளிவான மார்க்கம் பசீரத்தான மார்க்கம் மிக தெளிவான மார்க்களில் எல்லாவற்றையும் இது கூடும் இது கூடாது உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டது ஆகமாக்கப்படாதது என்பதை எல்லாம் அல்ல சுகான தெளிவாக எப்படி பகல் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறதோ இதே போன்று அல்லா சுகா உங்களுக்கு மார்க்கெட்டை வெளிச்சமாக்கி வைத்திருக்கிறார் தீனக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு இந்த தீன் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது கையளிக்க முடியாது எதையும் சேர்க்கவும் முடியாது இதில் இருக்கக்கூடிய எதையும் யாருக்கும் அழிக்கவும் முடியாது சேர்க்கவும் முடியாது கூட்டவும் முடியாது அழிக்கவும் முடியாது இல்லாமலாக்கவும் முடியாது அல்யக்கும் தீனக்கும் و اعتمنتم عليكم نعمتي اني تتممت الله சொல்லுகிறான் دين الاسلام இருக்கதே அது வெறுமனே சட்டம் அல்ல வெறுமனே சட்டம் அல்ல அது ஒரு نعمت அது அருகொடை நான் உங்களுக்கு தந்து இருக்கக்கூடிய نعمتுகளின் இது நிரந்தரமான نعمت இமாமனா ஷாஃஈ ரஹ்ตุல்லாஹி அலைஹி சொன்னார்கள் அல்ஹம்துலில்லாஹி அலா نعمت الاسلام وكفى بها النعمة அல்லா எங்களை முஸ்லீமாக ஆக்கி வைத்தானே அந்த ஒன்றுக்கே கட்டிக் கொண்டு சொல்லுவோம் இமாமுலாத்து வாழ வைத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் உலகத்தில் எந்த நியமத்துக்கு கிடைக்காவிட்டாலும் இந்த இஸ்லாம் என்று படைத்திருக்கிறார் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே பெரியாருமே ஒரு சங்கையான ஒரு முபாரக்கான ஒரு பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு மார்க்கத்தில் அல்லா எங்களை மாற வைத்திருக்கிறார் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் அல்லா சொல்லுகிறார் உங்களுடைய ரப்புக்கு முன்னால் நீங்கள் விடுங்கள் உங்களுடைய கைகளையும் தூக்கிவிடுங்கள் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதே நீ சொன்னதை மாத்திரம் நான் செய்வேன் நீ சொன்னதை மாத்திரம் செய்வேன் ஏன் பசித்திருக்கிறோம் எதற்காக வேண்டி பசித்திருக்கிறோம் வீடுகளில் இருக்கக்கூடிய ஏழு வயது குழந்தை பசித்திருக்கிறான் சின்ன குழந்தைகள் அவர்களுக்கு நோன்பு விதியாக்கப்படவில்லை அவர்களுக்கெல்லாம் நோம்பை கடமையாக்கவில்லை நோம்பு எப்ப பாலைவாகிறார்களோ அன்றைக்குத்தான் நோம்பு கடமை வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு ஏழு வயது குழந்தையை பார்த்தேன் நீ நோம்பு பிடிக்காதே மகனே உனக்கு நோம்பு கடமை இல்லை என்று சொன்னா அந்த புல் என்ன தெரியுமா சொன்னது ஏன் நான் முஸ்தி ஏன் நான் முஸ்தி கேட்குது நாங்கள் நோம்பு நோக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே உலகத்தில் ஒரு பகுதியில் மக்கள் நோம்பு நோக்கி ஒரு மணி நேரம் இருபத்தோடு நோம்பு நோக்கி இருக்கிறாங்க அவர்களிடத்தில் கேட்டாலும் கூட சின்ன குழந்தைகளுடைய செய்தி என்ன அவர்களும் நோம்பு முடிக்கிறார்கள் ஏன் நோம்பு முடிக்கிறோம் இஸ்லாம் அல்லாஹ் சொன்னதுக்கு முன்னால் என் ரெண்டு கையையும் நான் தூக்கிவிட்டேன் أولاً سنناً أولاً كبنناً لأنها نعلم أنه يقولون إلا يتعاناً سنغرار إن الصلاة ونسك ومحياة وممات لله رب العالمين إنه ليه حياة وإنه ليه موت إنه ليه توليغيهم إنه ليه حجهم الله بك يري وعن من المسلمين نعن المسلمين إلا يتعانا الله سنغرار وعنيموا إلى ربكم وأسلموا له إنك الله ينبقى ماهو مهددئ ترقل அல்லாவுக்கு பக்கமாக முகத்தை திருப்புங்கள் எங்களுக்கும் மாற்று மருத்துவர்களுக்கும் இடையே இதுதான் நாங்கள் ரப்பின் பக்கமாக முகத்தை திருப்பக்கூடியவர்கள் அவர்கள் உலக வஸ்துக்களை பக்கமாக முகத்தை திருப்பக்கூடியவர்கள் பதிலுடைய நாள் பதிலுடைய நாள் சகாபாக்கள் பதிலில் சந்தித்தார்கள் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டவர்களே இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டவர்களை மக்கா உக்கரமாக நதியையும் நபி தோழர்களையும் சகாவாக்களையும் எப்படி அனுப்பி வைத்தார்கள் எதையும் கொடுக்கவில்லை உடைமைகளை பறித்துக் கொண்டார்கள் சொத்துக்களை அபகரித்துக் கொண்டார்கள் எதையுமே கொடுக்காமல் உடுத்திருந்த உடுப்புடன் எப்படி ஜப்னாவுடைய முஸ்தீங்களை அனுப்பி வைத்தார்களோ அன்றிருந்தவர்கள் அன்றிருந்த அநியாயக்காரர்கள் எப்படி ஜப்னாவுடைய முஸ்தீங்களை இரண்டு மணி நேரத்தில் நீங்கள் ஊரை விட்டு போக வேண்டும் சொல்லி நோட்டீஸ் கொடுத்து வைத்தார்களோ அதை விடவும் அதை விடவும் அந்த காலத்தில் வாழ்ந்த இஸ்லாமத்திற்கு எதிராக செயல்பட்டவர்கள் முஸ்லீம்களை மக்களை விட்டு வெளியாகிறார்கள் மக்களை விட்டு வெளியாகிறார்கள் செல்லம் அவர்களும் சாபாக்களும் மதீனா உடம்பில் போய் தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டார்கள் அங்கிருந்து தான் இஸ்லாமத்திற்கு எதிராக செயல்பட்ட அந்த குப்வார்களுடைய பொருளாதாரம் அந்த குப்வார்களுடைய பொருளாதாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பதில் யுத்தம் உண்டால் என்ன அல்லா பதில் சொல்லித் தருகிறார் எங்களுக்கு அன்புக்குரிய சகோதரே படைத்தவன் சொல்லுகிறான் பதிலுடைய யுத்தகரத்தில் பதில் போர்க்களத்தில் அம்மா உங்களுக்கு உதவி செய்தான் ஆனா நீங்க எப்படி தெரியுமா இருந்தீங்க நீங்களும் பலகீனமான மக்களாக இருந்தீங்க மெட்டீரியல் ஒன்றும் கையில் இருக்கல உங்கள்ட்ட ஆயுதம் உங்கள்கிட்ட இருக்கல்ல யுத்த பயிற்சி இல்லை உங்கள்கிட்ட அதற்கு முன்னால் யுத்தம் செய்த அனுபவங்கள் இல்லை அல்லா உங்களுக்கு இருக்கும் பொழுது ஆயுத மற்றவர்களாக இருக்கும் பொழுது யுத்த பயிற்சி இல்லாத சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தந்தான் இந்த விடயத்தை குரான் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான் வெண்ணியமானவர்களே பசுகளை எடுத்து பிரட்டிப்பாருங்கள் வெறுமனை உலகாக்கள் சொல்றத கேட்கிறதோ பூர்த்தி செய்து கொள்ளாமல் இருக்கிறது ஆங்கிலத்தில் சிங்கள மொழியில் விளக்கங்கள் தஸ்சீடுகள் கொஞ்சம் பெருக்கி பாருங்கள் அல்லாஹ் பதில பற்றி குரான் என்ன சொல்லி இருக்கிறான் பதிலுடைய யுத்தத்தை பற்றி அல்லாஹ் குரான் என்ன பேசுகிறான் சுமகான் அல்லாஹ் ஏன் பதிலை பதிலுக்கு போகும்படியாக சாபாக்களுக்கு சொன்னான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா சொல்லுகிறான் வியாபார கோஷ்டி வியாபார கோஷ்டி வந்து எம்பு அந்த காலத்தில் கூட அவர்கள் ரோட் மெட் வைத்திருந்தார்கள் இந்த ரோட் போக வேண்டும் இதுதான் ரோட் இதுதான் வடக்கு இதுதான் கிழக்கு என்பது இப்ப இருந்ததல்ல அப்பையும் இருந்துச்சு அப்பையும் இருந்துச்சு மக்கள் அந்த அந்த அடையாளத்தை வைத்துத்தான் மக்கள் பிரயாணம் செய்வார்கள் கிழக்கின் பக்கமாக போவார்கள் காவிர்கள்த்தானம் செய்து கொண்டிருந்தார்கள் இதை பத்தி குரான் அல்லா சொல்லுகிறார் வியாபார கோஷ்டி அன்புக்குரிய சகோதரே ஒரு எண்பது பேர் கொண்ட ஒரு வியாபார கோஷ்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லா சுஹு தாலா அவர்களுக்கு அறிவித்து கொடுக்கிறார் நீங்கள் ஆயத்தமாக வியாபார கோஷ்டி அவர்களை சந்திக்கலாம் அவர்களுடன் எங்களுக்கு போய் மோதலாம் அவர்களுக்கு ஆயத்தமாக சொன்ன சந்தர்ப்பத்தில் எண்பது பேரை எண்பது பேரை சந்திப்பதற்கு யுத்தம் செய்ய போக இல்லை யுத்தத்துக்காக வேண்டி வெளிக்கிழம்ப இல்ல போனது எதற்காக வேண்டும் சொன்னால் இதே மக்கத்திற்காவர்கள் தான் எங்களுடைய உடமைகளை மக்காவில் பறித்துக் கொண்டார்கள் அதற்கு பகரமாக அனுமதி கொடுத்து விட்டால் நீங்கள் பதிலால் இதோ இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை சந்தித்து அவர்களிடம் இருக்கக்கூடிய உடைமைகளை அதற்கு பகரமாக அதற்கு பதிலாக என்று சொல்லக்கூடிய கருத்தை எல்லா குரானின் வாயிலாக சஹாபாக்களுக்கு அல்லா நவீன் மூலமாக சகாபாக்களுக்கு இதை தெளிவுபடுத்தினார் சஹாபாக்கள் ஆயத்தமானார்கள் மே ஒரு மனிதனுடைய உணர்வு சொல்லி தருகிறான் அல்ல ஈமானை படிப்பறிப்பூட்டுகிறான் வாழக்கூடிய நாட்டில் சிறுபான்மை நாடு அன்புக்குரிய சகோதரமே பெரும்பான்மை சமூகத்தை வெல்லுவதே பெரும்பான்மை சமூகத்தை வென்று இந்த நாட்டில் ஆட்சி அமைப்பதில் எங்களுடைய நோக்கம் தோஷம் என்ன என்று சொன்னால் இந்த பெரும்பான்மை சமூகமும் இஸ்லாத்தை விளங்க வேண்டும் இவர்களுக்கும் இதாயத்தின் அசிவாக வேண்டும் அவர்களும் கனிம சொல்ல வேண்டும் அவர்களின் தயாமத்துடைய நாளில் எங்களுடன் சுரக்கத்தில் இருக்க வேண்டும் சங்கமாக இப்படித்தான் பார்த்தார்கள் மகன் இக்ரிமா சுமார் இருபத்தி வருட காலம் நபீனுடைய எதிரியாக இருந்தவர் இருபத்தொரு வருடம் அ எதிராக இருந்தவர் தான் அந்த இக்கிரிமாவுக்கும் சல்லம் அலி ஹைரை நாடினார்கள் அவர் பதில் ஹந்தத்தில் அவர் அவர் தபோக்கில் அவர் தெருமக்காவில் அவருக்கு இஸ்லாம் நசீபாகுது அவருக்கு இஸ்லாம் கிடைக்குது கிதாபுகள்ல ஹரிசுகள்ல செய்யக்கூடிய சாவாக்கு சொல்லுகிறார்கள் அவர் இஸ்லாத்துக்குள்ள வந்தது மனம் விரும்பி வரவில்லை வேற சாய்ஸ் இல்லாம தான் வந்தாரு வேறொரு வழி இல்லாமல் இஸ்லாத்துக்குள்ள வந்தாரு இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டால் தான் எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டம் அவருக்கு உருவாகிவிட்டது அப்பத்தான் இஸ்லாத்துக்கு மாறாரு அனைவரும் அவருடைய இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள் அவர் வருவதற்கு முன்னாலேயே மக்கா மதீனாவுடைய சகாபாக்களுக்கு சொன்னார்கள் இதோ நிக்கிரிமா ஒரு முஸ்லிமாக ஒரு முஹாஜிராக வந்து கொண்டிருக்கிறார் இன்னை கிரமத்த யத்தி இலைக்கும் முஃமினன் முஹாஜிரன் فلا تصبوا اباه وان صب البيث يودي الحي سبحان الله سبحان الله انك لعلى خلق عظيم அந்த நபியுடைய اخلاق அந்த நபியுடைய ரஹமத் அந்த நபியுடைய கருணை அந்த நபியுடைய பாசம் 21 வருடம் தனக்கு எதிரியாக இருந்த எதிரியாக வருவதற்கு முன்னால் ஆளா செய்து விட்டார்கள் அறிவித்தல் கொடுத்து விட்டார்கள் இதோ மற்றும் அபேஜஹல் அபுஜஹலுடைய மகன் இக்ரிமா முஸ்லீமாக முக்மீனாக செய்து மதீனாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார் அவர் வந்ததுக்கு பிறகு அவர் இருக்கக்கூடிய எந்த ஒரு சபையிலும் அவருடைய மாப்பாவுடைய குறைகளை பற்றி யாரும் பேசக்கூடாது குறைகளை பற்றி நீங்க பேசினால் அவர்கள் அவர்களுக்கு எந்த நஷ்டமும் லாபமும் ஏற்படப் போவதில்லை அவருடைய குடும்பத்தை சார்ந்தருடைய உள்ளம் புண்பட்டுவிடும் சொல்லப்பட்டிருக்கிறதே மௌத்தா போனவர்கள் மரணித்து போனவர்களுடைய நலவுகளை பற்றி பேசுங்கள் உங்களில் மரணித்து போன மக்களுடைய நலவுகளை பற்றி பேசுங்கள் எங்களை விட்டு வளமாக்கல் எங்களை பற்றியில் வாழ்ந்த முக்கியமான ஒரு ஆளின் இரையலை சேர்ந்திருக்கிறார்கள் அல்லாவுடைய கபலை பிரகாசமாக்கி வைக்க வேண்டும் தீனுக்காக ஐந்து தசார்த்தங்களாக தியாகம் செய்த ஒரு மாமேவை அல்லா அந்த மனிதனுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய கபலை எல்லாம் பிரகாசமாக்கி வைக்க வேண்டும் ார் வருவதற்கு முன்னாலேயே அவருக்கு இதாயத்துக்கான ஒரு வித்தை விட்டார்கள் கும்பாகி அழகி இதையும் சொல்லுகிறார்கள் நான் அறுபத்தஞ்சு அதாவது அன்புக்குரிய சகோபரே நாங்கள் ஒரு பத்து வீதம் வாழக்கூடிய முஸ்லீம்கள் தொண்ணூறு வீதமான மாற்று மதத்தை மக்கள் வாழக்கூடிய ஒரு ஊர்ல தான் நாங்கள் வாழுகிறோம் என்னுடைய உள்ளம் எப்படி இருக்க என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு ஆங்காங்கே சில அநியாயங்கள் சில கஷ்டங்கள் சில பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்துக் இந்த நாட்டினுடைய முஸ்லீம் ஆயிரத்தி ஆண்டு சருத்திரத்தில் இந்த ததார்த்தத்தில் இந்த காலத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லீம் உம்மத் இந்த நாட்டினுடைய முஸ்லீம் உம்மத் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை சந்தித்திருக்கார்களோ அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை இதற்கு முன்னால் சந்திக்கவில்லை நெருக்கடிகள் எங்களுடைய பள்ளி வாயில்கள் ஜமாத்துகள் எங்களுக்கு உரிமைகள் இருப்பே சவாலாக இருக்கக்கூடிய இந்த தரணத்தில் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஜும்மாவிலும் மரணிக்க வந்தவர்கள் வாழ்வு நிச்சயமற்றது மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய ஆரோக்கியமான வாழ்வை மவுத்துக்கு முன்னால் ஒரு நாளும் நீங்கள் சிந்திக்க வேண்டாம் இங்கே பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் ஆனாலும் கூட நாங்கள் எங்களுக்கு நலனைத் தான் நாடுவோம் வாழ் சட்டம் அவர்களுக்கு மிக உறுதுணையாக இருந்த அவருடைய சாட்சம் எல்லாம் இவைகளை கொஞ்சம் எப்படிப்பட்ட உதாரணம் என்பதற்கு உதாரணம் நபீனுடைய சாச்சாவை செய்துவிட்டார் இது நடக்கிற ஹிஜில் ரெண்டு ஒரு பால் குடித்திருக்கிறாங்க எனவே ரெண்டு பேரும் கூட்டாளியாக இருந்தார்கள் மிக நெருக்கமான உறவு நெருக்கமான கூட்டாளித்தனம் என்ன என்று சொன்னால் இஸ்லாத்தாலத்தில் ஏற்றுக்கொண்டு நடிக்கு உதவியாக இருந்த இஸ்லாமியை பதில் புகது போர்க்கலத்தில் வைத்து என்பவர் கொலை செய்து விட்டார் அதற்கு பிறகு தலைமறைந்து விட்டார் வஷி எங்கேயும் சந்திக்கலுடைய சந்தர்ப்பத்தில் செல்லு செல்லா செய்கிறாங்க எட்டு பேருடைய பெயர் இவர்கள் திரையை பிடித்துக் கொண்டிருந்தாலும் கொலை செய்ய பட வேண்டும் நபருடைய அழான் செல்லு அலை செல்லான் செய்ய இவர்கள் என்னுடைய அடியார்கள் இவர்கள் என்னுடைய அடியார்கள் இவர்களுக்கு இதாயத்து கொடுப்பதும் கொடுக்காம இருப்பது என்னுடைய பொறுப்பு அந்த ராட்சி நபர் செய்தாங்க கொலை செய்யப்பட வேண்டும் அல்லா அவர்களுக்கு இதாயத்தை அல்லாஹ் உதயம் வாங்கம் வாங்கி உதயமாக மகள் ஒரு கற்பிணியாக இருக்கிறார் வயிற்று குழந்தைய சுமந்திருக்கிறார் பிறகு நபிக்கு மதியினால் அனுப்பி வைப்பேன் மாமா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரான் அபுல் ஆஸ் மக்காவுக்கு வந்து நபியினுடைய ஏற்றி அழுத நிலையில பத்திரமாக அனைத்து வைத்தான் மனிதாவுக்கு என்ன செய்தான் தெரியுமா அந்த ஜெயினவை பார்த்து அன்பேதான் நபீனுடைய மகளார் நபீனுடைய பேரப்புள்ளே சுமந்திருக்கிறார் அந்த புள்ள கீழே விழுந்துச்சு அந்த பெண் கீழே சுருண்டு விழுந்து விட்டால் அந்த வைத்தம் கரைந்துட்டது கொலை செய்யாரி சொரி எட்டு நடக்கிற فتح مكاة فتح مكاة وكتره تان وحشي بانداري إسلاة يتكررتك نبي كيلت له وانده صندر فتن نرنده سببن كره علماء كل مفسرين ومحدسين وانده كرانك كديش ياخي إسلاة يتكررار يا عبادية الذين أصرفوا على أنسهم يا عبادية الذين أصرفوا على أنسهم لا تقرصوا بالرحمة الله என்னுடைய அதிகாரிகளே அல்லி சொன்னாரே நான் கொலை செய்திருக்கிறேன் நான் ஜிணா செய்திருக்கிறேன் நான் மது அறிந்திருக்கிறேன் என்ற பாவங்களையெல்லாம் அல்ல மன்னிப்பானா எனக்கு தூபா கிடைச்சுமா நடிகனுடைய சாத்த அந்த கொலை செய்தவன் அல்லவா நான் எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா தனக்கு தானே அநு கொண்டவர்களே பாவத்தில் பிடிக்கப்பட்டவர்களே நாங்கள் விட்டோமே என்று கவலைப்படக்கூடிய அல்லாவின் மீது உள்ள அல்லாவின் மீது இருக்கக்கூடிய வேண்டாம் அல்லாத்து சொன்னான் என்னுடைய அடியாரே என்னுடைய அடியார்களே அல்லாவுடைய ரக்னத்தை விட்டு நீங்கள் ஒரு போதும் நிராசையாகி விட வேண்டாம் நீங்கள் அழுத்தமாக இருக்கிறார் இந்த வர்ஷிக்கு இந்த ஆயத்தோடி காட்டப்பட்டதே அவர் நவீனுடைய கையில பேச செய்தித்துக் கொண்டார் அலஹி வசல்லம் அந்த வர்ஷியை கூப்பிட்டு உட்கார வைத்தார்கள் சொன்னார்கள் உமாத்தாவிட்டது பத்தி பண்றது இல்ல ஆனாத் நடந்தாட்டார்கள்ிவிட்ட நீ கட்ட உனக்கு ஆனாலும் கூட எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும் ஆனாலும் கூட நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் இமா புகாரி இந்த வாரத்தை பார்த்து என்னுடைய பொழுது எனக்கு முன்னால வந்து உட்கார்ந்து கொள்ளாம எனக்கு கொஞ்சம் தெரியுமா பார்க்கும் பொழுது எந்த குடும்பத்துடைய ஞாபகம் எனக்கு வருகிறது யாருடைய முகத்தை பார்க்க விருப்பம் இல்லையோ அவனுக்கும் சிதாயத்து கிடைக்க அவனும் இஸ்லாத்துக்குள்ள வேண்டும் இந்த செய்தி எடுத்துக்கொண்டோ இந்த செய்தி எடுத்துக்கொண்டோ எங்களுக்கு எதிராக யாரு பேசுவாங்களோ எங்களை விருப்பம் என்ன என்று சொன்னால் அவங்க இஸ்லாத்தை பற்றி பேச வேண்டும் இந்த மாதத்தில் மாதத்தில் பதனுடைய மாதத்தில் துஆாவுடைய மாதத்தில் ஹிதாயத்துடைய மாதத்தில் அல்லாவிடத்தில் நாங்கள் என்ன தெரியுமா இந்த நாட்டில் வாழக்கூடிய அத்துணை மக்களும் களிமா சொல்ல வேண்டும் அவளுக்கு ஹிதாயத்தில் சீவாக வேண்டும் அவர்கள் உண்மையை உண்மையாக புரிய வேண்டும் அவர்களுக்கு அக்கு விளங்க வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரனே சந்தர்ப்பத்தை நலுகவிட்டு விட்டு கவனைப்பட வேண்டாம் ரபலானை அனுப்பிவிட்டு கவனைப்பட வேண்டாம் ரபலானுக்கு சதான் சொல்லிவிட்டு ரபலான் போய்விட்டது என்று கவலைப்பட வேண்டாம் அது மனிதன் இருக்கக்கூடிய ஒரு விலகீனம் எனவே இந்த நாள் இந்த நாள் பதிலுடைய நாள் சகாபாக்கள் பதிலுக்கு போனார்கள் இரண்டு போனாங்க முன்னூறு பேர் முன்னூத்தி பேர் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அந்த பேர் அவர்களுக்கு உஸ்மான மூணாவது அவருடைய மர்மகன் அவருக்கு பதில்ல பங்கெடுக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கல இந்த மகரத்தான் செஞ்சிருந்தாங்க நடக்கிறதுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறது மதற்கு மக்கள் வெளியாக கொண்டிருக்கிறாங்க போய்கொள்ள முடியல என்ன காரணம் இருக்கிற மனைவி நோயில் இருக்கிறாள் தியாகங்கள் செய்ய வேண்டும் தியாகங்கள் செய்ய வேண்டும் அலி வசல்லம் தந்தை மரபான கூப்பிட்டு சொன்னாங்க உங்களோட மனைவி சுகேதமாக இருக்கிறார் இப்ப நீங்க பதில் இங்க இருக்கிறது பொருத்தம் மனைவிமாருடைய ஹக்குகளை அதான் செய்யுங்கள் மனைவி மாருடைய மனைவிய வீட்டுக்கு வந்து வேலைக்காரியாக பார்க்கக்கூடாது மனைவி அவளுடைய வாயிலைத்தான் அவள் தான் சொல்ல வேண்டும் என்ற கணவன் நல்லவன் என்பதாக ஹைலுக்கும் சொல்லும் எப்படி மனைவிருக்காக தான் செஞ்சாங்க கட்டளை பிரிந்த செய்த என்று சொ வார்த்தை என்ன தெரியுமா என்னை விட்டு வருங்கள் என்னை வந்தது தெரியுமா சர்தாரி ஆலம் மதீனா பிரச்சினை இல்லை நான் அவருடைய விடயத்திலும் அல்லாஹுடத்தில் இஸ்தஹாரா செய்வேன் அவர் எனக்கு பொருத்தமாக இருப்பாரே ஆனால் அவருக்கு நான் பொருத்தமோ தெரியாதே அவர் எனக்கு கணவனாக வருவது எனக்கு பாக்கியதாக இருக்கலாம் ஆனால் நான் அவருக்கு மனைவியாக இருப்பதற்கு நான் தகுதியானவரா துப்பாசி அட்டல் அம்ரன் நான் எந்த ஒரு முடிவும் செய்ய மாட்டேன் அல்லாஹுடத்தில் ரெண்டு கரம் ஏந்தாத வரையில் கை கையை தூக்குகிறாள் ரெண்டரை காற்று தொழுவிட்டு கர வேண்டுகிறாள் அல்லாஹுக்கிவிட்டான் அந்த பெண்ணை நாங்கள் செய்து முடித்து விட்டோம் நடந்து முடிந்து விட்டது கட்டத்தில் போற சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் மாய தவறாக பாவித்து கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு சந்தர்ப்பத்தில் அந்த தெரியுமா சொல்லி பெண்ணுக்கா என்று சொல்லி கேட்ட வார்த்தையை கோவித்துக் கொண்டார்கள் அதுவும் இருக்கிறது அனுமதி பேரை ச என்ன தெரியுமா செஞ்சான் பெரும்பான்மை சிறுபான்மை என்பது இல்ல அல்லாத உதவி கண்மின் வளபன் கசீரத்தன் அவங்க முன்னூறு அவங்க எண்பது வீதம் என்பது கிடையாது சின்ன சின்ன கூட்டங்கள் எண்பது பேரை தாக்கல் பண்ணி சகாபாக்கள் முன்னூத்தி பதிமூணு பேர் போனார்கள் புதுசாக யுத்தம் செய்வதற்காக வேண்டி ஆயுதங்கள் தூக்கிய நிலையில் ஆயுதங்களை சுமந்து கொண்டு அபூஜக ஆயிரம் பேரை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறான் உள்ளத்துல கையை வச்சு கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம் எது பேரை போறாங்க யுத்தம் செய்ய போக இல்ல ஒரு வியாபார கோஷ்டியை சந்திப்போம் அவர்களிடம் எடுத்துக்கொண்டு மணிதாவுக்கு வந்து விடுவோம் என்ற நோக்கத்தில் அல்லா என்ன தெரியுமா செஞ்சான் அல்லா ஈவானை பறிப்பூற்றுகிறான் ஈவானை சொல்லி தருகிறான் அல்லா சொல்லுகிறான் அந்த எண்பது பேரும் எம்போ வழியாக வராமல் ஜித்தாவலியாக போய் மக்காவுக்கு சேர்ப்பாக பாதுகாப்பாக போய் சேர்ந்து விட்டார்கள் மக்காவ அபூகல் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் ஆயிரம் பேரை திரட்டிக்கொண்டு இந்த வியாபார கோஷ்டியை பாதுகாப்பதற்கு அவர் எவ்வளவுக்கு வந்து சகோதரே பதில நடப்பது என்ன என்று சொன்னால் ஆயிரம் பேர் நிற்கிறாங்க ஆயிரம் எதிரிகள் முன்னுக்கு நிற்கிறாங்க நீங்க கொஞ்சம் பேர் அவங்க ஆயிரம் பேர் இருந்தாங்க நாங்கள் உங்களுக்கு உதவி செய்தோம் எப்படி உதவி வந்துச்சு எப்படி உதவி வந்து அல்லாட உதவியை அண்ணாவிடத்தில் கேட்போம் இந்து இல்ல உதவி அண்ணாவின் புறத்திலிருந்து மட்டும்தான் வரும் வேற எங்கிருந்தும் வராது உதவி செய்யக்கூடியவன் அம்மா கஷ்டத்தை நேசாக்கக்கூடியவன் அம்மா பிரச்சனைகளுக்கு சொல்ஷன் கொண்டு வரக்கூடியவன் அல்லா அன்புக்குரிய சகோதரர்களை அனைத்தவன் சொல்லுகிறான் தெளிவாக பேசுகிறது அனைத்தையும் பற்றி குறிப்பிடக்கூடிய சந்தர்ப்பம் அல்ல அல்லா சொல்லுகிறான் பதிலுடைய முதலாவது ஏற்பட்ட வெற்றி என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் யுத்தத்துக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த புறத்தில் குப்பார்கள் ஆயிரம் பேர் முன்னூத்தி பதிமூணுமானவர்கள் ஆயுதம் இல்லாத நிலையில் அந்த பக்கம் இருக்கிறாங்க ஆயுதம் பேர் அன்புக்குரிய சகோதரே நிலைமை எப்படி இருக்கும் அல்லா புறாங்க சொல்லுகிறார் என்னுடைய உதவி எப்படி தெளிவாக சாபாக்களை அந்த முன்னூறு பேரையும் அல்லா அப்படியே தூக்கமாக்கிவிட்டான் யுத்தத்துக்கு ஆயத்தம் சகாபாக்கள் தூக்கம் இது குரான் இதை நம்புவது எப்படிப்பட்ட தூக்கம் என்று சொன்னால் என் கையில் இருந்தவாள் பல தடவைகள் கீழே விழுந்து நான் விழுந்ததற்கு பிறகு திடீர் என்று முடிச்சிருப்பேன் نانتين باتتين تلك باتتين إلا آرم وروحيانا توقت لكرانك سلطوكم توقت لكرانك صلى الله عليه وسلم أبرخنا التبير أبرخ المعترم سجود لردخون دعاشة دفعهم ركرا يا حي يا قيوم برحمتك أنا ستغير اند دعاوات تان ترق ترق يولينا عندك ريش شخوضر عندك ريش شخوضر سألقي في قلوب الذين كفر الرم إبرخلت وروحيانا سلطوكم أبرخل ورية أولاستر ஆயிரங்களுடைய உள்ளத்தில் ஒரு வகையான அச்சத்தை அம்மா போட்டு விட்டான் பயத்தை அம்மா போட்டு விட்டான் நடு திருத்தத்தை அம்மா போட்டு விட்டான் என்ன பயிரும் தூங்குறாங்க ஏதோ பெரிய ஆயத்தம் செய்து விட்டார்களோ என்ன சரி நினைக்கப் போகுதோ பயத்தை போட்டு அவர்கள் திரும்பி போகத்தமானார்கள் அல்லாவுடைய உதவி வந்து விட்டது அல்லா அவைகள் எல்லாம் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் ஒன்றை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் ولا من عند الله والذي உங்களுக்கு வந்தது اللهவின் புறத்திலிருந்து மட்டுமே தான் எஸ்தஸ்தகிசூ ரப்பكم واستجاب لكم انيم مدتم بالبمن الملائكه مرضفين وراجع له الله الا بشرا ولكتم ان به قلوبكم ومن نصر الا من عند الله والذي اللهவின் புறத்திலிருந்து தான் இறை அன்பு குரிய இஸ்லாமியர்களே இந்த நன்னாலின் இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த மாரை நாங்கள் படித்துக் கொள்வோம் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம் தான் அவன் பக்கமாகத்தான் நாங்கள் நீள வேண்டும் எப்படி நீள வேண்டும் அவளுக்கு அந்த ஜமாத்துக்கு நசையத்தை செய்தார்கள் அந்த ஜமாத்தை அனுப்பும் பொழுது யுத்தத்துக்காக வேண்டி தாதாவுக்காக வேண்டி விளைச்சலி போகக்கூடிய ஒரு ஜமாத்துக்கு சொன்னார்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள் நாங்கள் நம்ப கொண்டு வித்திராக்கள் எங்களுடைய ஆயுதங்களை கொண்டு எங்களுக்கு வெற்றி கிடைக்க மாட்டாது நாங்களும் அவர்களுக்கு எங்களுக்கு நீ வெற்றி வேண்டும் என்றால் நாங்கள் பாவ கைவிட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்பான இஸ்லாமியர்களே ரெண்டு விஷயத்தை யோசிப்போம் தேதம் என்னுடைய வாழ்க்கையில் எத்துணை நன்மைகளை கொண்டு வந்திருக்கிறது எத்துணை நன்மைகளை கொண்டு வந்திருக்கிறது அதல்ல முக்கியம் முக்கியம் ரமதானுடைய மாதம் வந்தது அஞ்சு வக்து தொழுகைய ஜமாத்தோட தொழுவேன் ஆனா தராகவே எனக்கு தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்க வாக்கியசாலிகள் அல்ல என்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளை கூட்டிவிட்டது என்பதை விட முக்கியம் என்ன தெரியுமா சத்தாபு சொன்னாங்க நாங்கள் யோசிக்க வேண்டும் மாதம் என்னுடைய வாழ்க்கையில் எத்துணை பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது அமல்களைக் கொண்டு பெருமிதம் கொள்ள வேண்டாம் சதத்தாவை கொண்டு பெருமிதம் கொள்ள வேண்டாம் தர்மத்தை கொண்டு பெருமிதம் கொள்ள வேண்டாம் நெயிலை கொண்டு பெருமிதம் கொள்ள வேண்டாம் இலக்கிக்காவை கொண்டு பெருமிதம் கொள்ள வேண்டாம் குரானை கொண்டு பெருமிதம் கொள்ள வேண்டாம் கையை வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம் என்னுடைய வாழ்க்கையில் இந்த அதைவிட முக்கியம் என்ன தெரியுமா ஒவ்வொருத்தரும் தங்க சொந்த பாவத்துக்கு மாத்திரம் இனவந்து குரல்வாய் ஜனங்களை துண்டித்து வாழ்வதே தம்பியுடன் கோபம் தம்பி தம்பிடன் கோபம் அந்த வீட்டுக்கு விரும்ப போறாங்க போறாங்க எங்களை அல்லா அன்னிப்பானாக எங்களை எல்லாம் அன்னிப்பானாக ஊனமா அவர் அல்லாஹூ ஐயூ சலபி எந்த குரல்வாய் ஜனங்களை எந்த குடும்ப உறவை சொன்னார்களோ அவர்களை யாரெல்லாம் துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுக்கு சாதம் உண்டாகட்டும் உளமாக்கள் இமா புகார்க்குள் நீங்கள் ஒரு துவா செய்ய போறீங்களா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சபையில குடல்வாய் ஜனங்களை துண்டித்தவன் துண்டித்து வாழக்கூடிய ஒருவன் இருந்தாலும் அவனுக்கு இறங்கக்கூடிய சாபத்தின் காரணமாக அந்த கூட்டத்தினுடைய யாருடைய துவாவையும் செய்ய மாட்டான் இருபத்தேழு பாவத்துக்கு தௌபா செய்யுங்கள் குரல்வாய் நிறங்களை சேர்ந்து பெற்றோரை துண்டித்து வாழக்கூடியவர்கள் பெற்றோரை துண்டித்து வாழக்கூடியவர்கள் சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் என்றால் பெற்றோரை கொண்டு போய் நீதிமன்றங்கள் ஏற்றிவிட்டார்கள் பெற்றோரை கொண்டு போய் பண்ணிவிட்டார்கள் மரிய ஊட்டிலே வைத்துவிட்டு அவர்கள் வெளியே வாங்க குழந்தைகள் எப்படிப்பட்டவர் சொன்னால் பாப்பா உங்களோட சொத்துக்கு சைன் பண்ணி அந்த சொத்தை தந்த பேருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே ஞாபகத்து வைத்துக் இந்த சமூகத்துக்கு அல்லாத உதவி ஒரு நன்மைகளை கொண்டே அம்மாவின் பக்கமாக நெருங்குவோரை விடவும் பாலத்தை விட்டுவிட்டு அல்லாவின் பக்கமாக முன்னேறுங்கள் குகைக்குள்ளார்கள் போனார்கள் நிர்வாகத்தை செய்கிறார்கள் அதுல மூணாவது நபர் அல்லாவிடத்தில் கையேந்தினார் ஒருவர் கையேந்தினார் தந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்த சிறுமத்தை வைத்து ரெண்டாவது நபர் கையேந்தினார் அவர் ஒரு தன்னிடத்தில் கூலிகளை செய்து ஒருவருக்கு எப்படி கூலி கொடுத்தார் என்பதை வீட்டு கை ஏந்துவதாக இருந்தால் முப்பது ஹஜ் செஞ்சிருக்கிறேன் நெயில் தொழுகிறேன் எனக்கு மாறுகால நாள் நோபு கொடுத்திருக்கிறேன் இவைகளைத்தான் நாங்கள் சொல்லுவோம் அமல்களைத்தான் நாங்கள் சொல்லுவோம் அவர் மூணு பேர் சொன்னார் சொன்னாரே யாவா என்ற உப்பா வாப்பா திருத்திக்காகவே இப்படி நடந்து கொண்டேன் இந்த ஹதீஸ் எடுத்து படியுங்கள் குழந்தைகளுக்கு இந்த கீழே வேலை செய்தவனுக்கு சொன்ன கூல செஞ்சாரு அவருடைய சம்பளத்தை கொடுத்தேன் அதை சொல்லி அல்லாட்டை தெரிஞ்சாரு கல்லு கொஞ்சம் வெளிச்ச உள்ளுக்கு வருகிறேன் வெளியே போய்கொள்ள முடியல மூணாவதால் அல்லாவிடத்தில் கையேந்தினாரு பாவம் செய்வதற்கு உரிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது உட்கார்ந்து கொண்டு விட்டேன் இணக்கத்தை அழைத்து நான் அந்த படிப்பட்ட நெருங்கி விட்டேன் அவளுடைய அவளுக்கு நெருங்கிவிட்டேன் அந்த கட்டத்தில் அந்த பெண்ணினுடைய முகத்தை பார்த்து சொன்னால் தாமதம் உள்ளத்தால் நினைத்து கூற பார்க்க இல்லையல்லா என்று அல்லாவின் பக்கமாக கையேந்தினார் அந்த கட்டாரை அப்படியே நகண்டு விட்டது என்பதை நாம் முகாஹிரை சுட்டிக்காட்டு எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நன்னாளில் இந்த நல்ல மாதத்தில் நாங்கள் நன்மைகளை கொண்டு அல்லாவின் பக்கமாக நெருங்குவதை விடவும் பாவங்களுக்கு தௌபா செய்தேன் பாவங்களை விட்டு விலகி உண்மையை கொண்டே நல்லதை கொண்டே அல்லாவின் பக்கமாக முன்னேறக்கூடிய பாக்கியத்தை அல்லா நான் அனைவருக்கு தந்தல்வானாக யார் அவனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக யார் யாரெல்லாம் என்று விட்டார்களோ அவருடைய கடவுளை பிரகாசமாக்கி வைப்பாயாக பொதுமக்கள் தனவந்தர்கள் சிலார்கள் பெண்கள் ஆண்கள் அனைவருடைய கபனை பிரகாசமாக்கி வைப்பாயாக அனைவருக்கும் ஆவியத்தான வாழ்வை நசீமாக்குவாயாக யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்ட நிலையில் வைத்தியசாலைகள் இருக்கிறார்களோ அனைவருக்கும் ஆதியத்தான வாழ்வை நசீமாக்குவாய் ஆரோக்கியமான வாழ்வை நசீமாக்குவாயர் ஆரோக்கியமான வருவாரசீமாக்குவாரா குடும்பங்களுக்கு பொறுமையை நசிவாக்குவாய் குடும்பங்களுக்கு பொறுமையை நசிமாக்குவாராக ே நம் அனைவருக்கும் இந்த நாட்டில் வாழ்க்கைய எத்தனை மக்களுக்கு ஹிதாயத்தை ஆமாக்குவாய் முஸ்லீம்களை முஸ்லீம்களாக வாழவேப்பாயாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين الحمد لله الحمد لله علام لا تقال له الضنون الحمد لله الحمد لله علام لا يصفه الواصفون اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد عبده ورسوله صلى الله عليه وسلم اللهم صل على محمد ابو ذك ورسولك النبي الامي وعلى آله وصحبه وسلم عباد الله اوصيكم واياي من نفسي بتقوى الله وحذر الله تعالى وان التوحيد راس الطاعات واتقوا الله تعالى وان التقوى من اقوى الحسنات وقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم افمن يعلم ان ما انزل اليك من ربك الحق كمن هو أعماء إنما يتذكر أولو العلباب الذين يوفون بأهد الله ولا ينقضون الميصاح والذين يسلون ما أمر الله به أن يوسل ويخشون ربهم ويخابون سوء الحساب أقول قولي هذا وأستغفر الله ذيب لكم ولساء المسلمين واستغفروا إنه هو الغفور الرحيم